னசி பிரித்த மனோமே வாச்சி பிரதித்தம் ஆராவித்த மகனாசா சந்தாமி ஹரிஷாமி ஷாமி தன் மாவம மாம் சாந்திஷா சாந்தி ஹரி ஓரு நம ஐத்தரைய உபநிஷத் இந்த ஐத்தரைய ஒவ்வொரு உபநிஷத்துக்கும் ஒவ்வொரு கருத்து கேனோ உபநேஷத்து ஏன் கேனோ உபனிஷத்து வந்தது கேன ஈஷிதம் இது யாரால் சொல்லப்பட்டது அப்படி முதல் வார்த்தை வந்ததுனால அது கேனோ உபநிஷத்து வந்தது ஈசாவாசிய உபநிஷத்து வந்து ஈசாவாசிம் இதகம் சர்வம் அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னதுனால அந்த உபநிஷம் வந்து அப்ப ஐத்திரேய உபநிஷத்து வந்து ஐத்திரேயன் வருமானா வராது ஓகே அப்ப ஐத்திரேய மகரிஷி பண்ணினதுனால இந்த உபநிஷத்துக்கு பேரு ஐத்திரேய உபநிஷத்து ஐத்திரேய ஆரண்யம் ஐத்திரேய பிராமணம் அப்படி சொல்றது ஒவ்வொரு நம்ம வேதத்துல நான்கு மேஜர் பிரிவா பிரிச்சுக்கணும் நான்கு டிவிஷனா பிரிக்கிறோம் வேதத்தை அது என்ன அப்படின்னா சம்ஹிதா போர்ஷன் இருக்கு பகுதி பிராமணம் பகுதி இருக்கிறது ஆரண்யம் பகுதி இருக்கிறது அப்புறம் உபனிஷத்து பகுதி இருக்கிறது நான்கு பகுதியா வேதத்தை டிவிஷன் பண்ணலாம் சம்ஹிதா பிராமணம் ஆரண்யம் உபனிஷதம் அப்படின்னு சொல்றேன் சோ சம்ஹிதா பகுதியில என்ன வருது அப்படின்னா சுக்தம் தேவதைகளோட ஸ்துதி வரும் நமக்கு புருஷ சுக்தம் பூமி சுக்தம் மேதா சுக்தம் இந்த மாதிரி நிறைய சுக்தம்னா சொஸ்துதி இருக்கிறது அப்புறம் பிராமணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து வேதத்தினுடைய மெயின் போர்ஷன் மெயின் பாடி அப்படி சொல்றாங்க ஓகே சோ இது வந்து கர்ம போர்ஷன் ஓகே கர்ம பகுதியில அதாவது காயிக்க பிரதானம் ஓகே பிரதானமா உள்ளது நிறைய ரிச்சுவல்ஸ் மந்திரம் இதுலதான் இருக்கிறது கர்ம காண்டம் அப்படி சொல்றோம் இல்லையா யஜ்ஞம்ல இருக்கிற யஜ்ஜம் சொல்றது பிராமண பகுதியில் தான் இருக்கிறது என்ன இது வந்து காய்க பிரதானம் பகுதி உபாசனம் பத்தி என்ன பண்றது என்னெல்லாம் இதுல பணமே கிடையாது செலவே கிடையாது கர்ம காணத்தில் நிறைய செலவு உண்டு காய்க்கம் அதெல்லாம் வாங்கணும் அந்த இது எல்லாம் சரி பண்ணணும் அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் இந்த உபாசன செலவே கிடையாது ரொம்ப சுலபம் ஓகே செலவே இல்லாம இப்படி உட்காந்துட்டு இமேஜினேஷன் பண்ணி விஜுவலைஸ் பண்ணி மெடிடேட் பண்ணணும் அப்ப இது சுலபம் தானே சண்டி யாகம் பண்ணலாம் ஏன் ருத்ரஹோமம் பதினோரு தடவை பண்ணிடலாம் உட்காந்துண்டு கண்ணம் மூடிண்டு 108 எட்டு தடவை நமசிவாய பதினோரு தடவை சொல்லிடுவேன்னா கஷ்டம் அப்ப உபாசனை வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ சோ அதனாலதான் இந்த உபாசன காண்டம் ஆரண்ய பகுதி மானப்பிரஸ்தத்தை அடைஞ்சவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிரகஸ்தர்களுக்கு மேஜர் ஒர்க் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றது அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது புரியுறதா அதனால கரெக்டா தான் இருக்கிறது நமக்கு நம்மளுடைய ஆசிரமம் பர்சனல் ஆசிரமம் இருக்கு இல்லையா பிரம்மச்சாரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் இதுல கரெக்டா தான் வச்சிருக்காங்க அப்புறம் உபனிஷத்தின்றது என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒண்ணும் செய்ய வேண்டாம் ஒண்ணும் மெடிடேட் பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும் புரிஞ்சுக்கணும் சொல்றதும் புரியணும் அவ்வளவுதான் புரிஞ்சுட்டா பண்ணும் ரொம்ப ஈஸி இது மெடிடேஷன் கூட உட்காந்து பண்ண செலவு கிடையாது சொல்றதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணும் உங்களுக்கு வீட்டுல தெரியும் நீங்க சொல்றத எத்தனை பேர் புரிஞ்சுட்டு தெரியும் இது வரைக்கும் அனுபவத்தில் உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு சாதாரண லௌகிக விஷயத்தையே சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டம் இல்லையா அது ஒருத்தருக்கு சொல்லி இதை அவங்கிட்ட பாஸ் பண்ணிட இதை சொல்லிட்டான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெக்கார்ட் பண்ணுங்க நீங்க சொன்னது அவருக்கு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் வந்து இன்னொருத்தருக்கு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அபுத்தமா இருக்கும் கரெக்டா நீங்க சில சமயம் நீங்க சொன்னதுக்கும் ஆப்போசிட்டா அவர் சொல்லி வச்சிருப்பார் கரெக்டா இவர் புரிஞ்சுன்னு அவ்வளவு அதனால புரிய வைக்கிறது தான் உலகத்திலே கஷ்டம் இது புரிஞ்சுத்துன்னா யாருக்கும் புரிய வைக்க மாட்டோம் சொல்லி விட்டுருவோம் ஓகே நடந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு ஓகே ஐத்திரே இங்க வந்து ஐத்திரேய பிராமணம் ஐத்திரேய ஆரண்யம் ஐத்திரேய உபனிஷத்து இதுக்கு பேரு ஓகே சோ அப்ப வேதம் வந்து தேவதாஸ்துதி காய்க கர்மம் மானசிக்க மாணச கர்மம் அண்ட் போர்த் வந்து தத்துவம் பிலாசபி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது சோ இந்த வேதம் வந்து மனுஷர்களுக்கு கூறப்பட்டது சோ உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் இது ஒரு மேனுவல் ஸ்கிரிப்டு ஓகே சோ மனுஷனுடைய வாழ்க்கை பத்தி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எது கோலா இருக்கணும் அதுக்கு போக வேண்டிய உபாயம் எல்லாம் சொல்லி கொடுக்குறது வேதம் அதனால சோ இது வந்து ஐத்திரேய ரிஷி நமக்கு கிடைச்சது ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது சொல்லுவாங்க ஆனா கூட இந்த ரிஷி மூலத்துக்கு நதி மூலத்துல போய் குளிச்சோம்னா ஒரு ஒரு சந்தோஷம் அந்த கங்கோத்திரிக்கு போயிட்டோம்னா நல்லா சந்தோஷமா இருக்கும் அதனால சோ கங்கோத்திரி யமுனோத்திரி ஏன் சொல்றது அங்க ஸ்பெஷலே அந்த யமுனோத்திரி புறப்புடுற இடத்துக்கு போயிடணும் கங்கோத்திரி புறப்படுற இடத்துக்கு அந்த ரூட்டை போய் பார்க்கணும்னு சொல்றோம் இல்லையா அதனால பார்க்க கூடாது இருந்தா கூட தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போலாம் ஐத்திரேய பிராமணம் ஆரண்ய உபநிஷத்து பெயர் வந்தது எதுக்கு ஐத்திரேய ரிஷினாம் புரோக்தம் அதனால ஐத்திரேய உபநிஷம் ஐத்திரேயர் சொன்னதுனால இது ஐத்திரேய உபநிஷன் கட்டோபனிஷத்து புரோக்தம் சொன்னது அதனால இது வந்து காட்டக ரிஷி சொன்னாரு ஐத்திரேய ரிஷி சொன்னா அவருடைய பர்சனல் விஷயம் இல்லது திருப்பி தத்துவ பண்ணிடக்கூடாது ஓகே அந்த ரிஷி அவர் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தது ஓகே அவர் ஓனா எதுவும் அவருடைய சொந்த பிளான் கிடையாது அபௌருஷிய வாக்கியம் பௌருஷிய வாக்கியம் ஓகே அபௌருஷிய வாக்கியம் இது மனிதர்களால ஏற்படுத்தப்பட்டது அல்ல இது வந்து சாக்ஷாத் பகவானுடைய மூச்சு காத்து ஈஸ்வர காத்து அது வந்து இவங்களுடைய சுத்தமான மனசுனால அதி தூய்மையான மனசுனால அதெல்லாம் ரிசீவ் பண்ணி சொன்னாங்க அப்ப இந்த வகுப்பு இந்த உபனிஷத்தை புரியணும்னா என்ன என்ன செய்யணும் ஷி ஆகணும் நாமே ரிஷி ஆகணும் என்ன செய்யணும் ஒண்ணு செய்ய வேண்டாம் கிளாஸ் ஒழுங்கா வந்துட்டு இருந்தா போறீங்களா கேட்க கேட்க கேட்க மனசு சுத்தமாக சுத்தமாக அதை புரிய ஆரம்பிக்கும் எல்லாம் புரியுது சார் நீங்க சொல்ற பிரம்மம் எனக்கு புரியுது பாருங்களே என் பொண்ணு இருக்கா பாருங்க சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டோம் அம்மா அம்மா பிரம்மத்துக்கு பொண்ணு உண்டோடி எல்லாம் பிரம்மெல்லாம் புரிஞ்சு போச்சா பிரம்மாம் புரிஞ்சு போச்சு ஆனா வந்து ஆனா வந்து சொல்லும் போது முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால என்ன அர்த்தம்னா புரிஞ்சது கரெக்ட் தான் அக்கடமிக்கா புரிஞ்சிருக்கு அது நானா புரிஞ்சுக்கல ஓகே புரிஞ்சுக்கிறது நீங்க சொன்னது வேர்டு கரெக்டே ஓகே அது வந்து லிட்ரலா புரிஞ்சு இருக்கும் அதுவே நானுன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது பிகாஸ் அது நம்முடைய சித்த சுத்தியை பேஸ் பண்ணி இருக்கிறது ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள் சுத்த சத்துவத்துல இருந்தாங்க அவங்க மனசு எப்படி இருக்கும்னா வேற எந்த விதமான இதுவும் பாதிக்காத ஒரு மனசு சுத்த மனசு இருக்கும் அது அது சும்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாக்கணும் இப்படி இருந்தா சில பணக்காரல்லாம் பிசினஸ் பீப்புள் எல்லாம் இப்படி கற்பனை பண்ணுவான் நம்ம வந்து லட்சுமி மிட்டல் மாதிரி இருந்தா அப்படி இருக்கும் கற்பனை பழசு வாங்கிறது கற்பனம் ஜாஸ்தி ஆகி அதுக்கான உழைப்பெல்லாம் இருந்தது வந்துடுவான் அதனால இது வந்து ஐத்திரியரிஷி ஏற்படுத்தப்பட்டது அவர் சுத்தமான மனசனால இது கொண்டு வரப்பட்டது அந்த ஐத்திரிய மகரிஷி யாரு அதனால இதராய புத்தராக ஐத்ரேய இதராய புத்தராக ஐத்திரேயா அதாவது இதராவினுடைய புள்ள ஐத்திரேய அப்ப குந்தியோட புத்திர வந்து கௌந்தேயே ராதையின் புத்திரன் ராதையன் ஓகே இந்த கர்ணனுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கு ராதையன் சொல்லுவான் ஓகே அர்ஜுனுக்கு வந்து கௌந்தயன் சொல்லுவாங்க இப்ப கர்ணன் வந்து ராதையனா கவுந்தயன கிருஷ்ணா சொல்வாரு நாம என்ன சொல்றோம் அர்ஜுனுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்ல இல்ல எல்லாருமே தர்மர் கூட கவுந்தேயம் தான் பீமன் கூட கவுந்தேன் தான் கருணன் கூட கவுந்தேயா அப்படி அதனால இதுல என்ன பொருங்க அனுமான இருக்கானையுடைய பையன் பேரு என்ன தெரியுது அம்மாவ சொல் சொல்லி பேரு இவனுக்கு பேருக்கு இதெல்லாம் வந்திருக்க ஈஸியா வந்திருக்க நீ ரெக்கனை பண்ணிக்கலாம் பிரச்சனை இதரா பத்தி பார்ப்போம் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு சுவராசியமா இருக்கிறது இந்த ஸ்டோரி ஸ்டோரி சொன்னால கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு இட்லி வேற எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் வந்த நேரத்தில் நடுவில் பிரேக் கொடுத்ததுமரூபத்தில் எழுந்துக்கோங்க நறங்க இப்படி இப்படி மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அதனால இதரா என்ன அப்படின்னா நவுன் ப்ராப்பர் நேம் ஓகே ஐத்திரே அம்மா வந்து இத்தரா ஓகே எப்படி ஆஞ்சனையா சொல்றோமோ அத போலா ஐத்ரேயா அப்படி சொல்றோம் சரி அப்புறம் வந்து டிக்ஷனரி பிரகாரம் பார்த்தாதரா அப்படி சொன்னா அதர் ஒய்ஃப் இன்னொரு செகண்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபோட குழந்த அதனால இவனுக்கு ஐத்திரேயா அப்படின்னு வச்சிருந்தது ஓகே சோ அதனால இப்ப வந்து தசரத புத்திர வந்து எத்தனை ஒய்ஃப் இருந்தாங்க அதாவது இதுவா போல அதனால ஐத்திரேயனுடைய ஐத்திரேயா ஐத்ரே இதரா பேரு அந்த குழந்தைக்கு பேரு ஐத்திரேயா ஓகே சரி அப்போ இதாவது என்ன சொல்லலாம் என்ன சொன்ன அந்த ப்ராப்பர் நவுன் சொன்ன செகண்ட் வந்து டிக்ஷனரினுடைய மீனிங் சொன்னது ஓகே இதரா மீன்ஸ் அதர் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப் இன்னொன்னு அப்படின்னு பேரு நெக்ஸ்ட் என்ன இதரா இன்னொரு அர்த்தம் இருக்கிறது இதர அது இப்ப சொல்றதுதான் இந்த உபநிஷத்துடைய நம் மீதெல்லாம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது எப்படிலாம் சொல்லலாம் இன்டர்பிரட் பண்றது இது இது என்ன நம் கீழ் ஜாதியை சேர்ந்தவன் ஓகே அதாவது சூத்ர வகுப்பை சேர்ந்தவன் இப்ப வித்துரர் இருக்காரு வித்துரருடைய அம்மா மேல் ஜாதிய கீழ் ஜாதியா ஓகே கீழ் ஜாதி சேர்ந்தவன் வித்துரர் ஓகே திருதுராஷ்டிரோட அம்மா மேல் ஜாதி இப்ப வித்துரர் வந்து திருதுராஷ்டிரக்கு என்ன வேணும் தம்பி வேணும் ஓகே அப்புறம் புரிஞ்சுக்கோங்க அதனால அதனால நம்ம இது இதரான வைதிக சாஸ்திரப்படி என்னன்னா இதரான வைதிக பின்னகா வைதிக பின்னகா என்ன நடத்தோம் வைதிக செய்யறதுக்கான ரைட்ஸ் கொடுக்கப்படாதவன் ஓகே ஐத்திரிய சோ அப்ப ஐத்திரிய ரிஷிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் மகிதாசகா மகிதாசகான்னு பேரு இந்த ஐத்திரிய மகரிஷிக்கு பேரு ரிஷியோட இன்னொரு பேரு மகி அதனால இந்த உபனிஷத்துக்கு இன்னொரு பேரு மகிதாச உபனிஷத்து மகிதாச உபனிஷத்து கீழான ஜாதி சரி அப்ப அப்படின்னா என்ன ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சபிக்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு அவன் எந்த ஜாதி சொல்லாம் ஜே சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஓகே சர்மா சர்மா பிராமண ஜாதி சத்திரிய ஜாதி குப்தான கட்டவர்கள் கூட மோதம் போட்டுருப்பான் வைஷ்ய ஜாதி தாசகர இருக்கிறவங்க தாசகா சூத்ர ஜாதி மகி தாசகா எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னா தாசகா மகி தாசகா என்ன ஜாதி சேர்ந்தவர் சேர்ந்தவரா தாசகா போட்டாச்சு தாசகா போட்டதுனால இந்த தடவை வந்து இதுவே போயிடுச்சு படிக்காதவர்கள் நான்கு வருணத்துக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படி யார் இருக்காங்களா அன்கல்சர்ட் பீப்புள் சூத்ரா ஜாதி மனிஷா பஞ்சங்க பார்க்கும் போது பார்க்கலாம் யாரு சூத்ரா யாரு பிராமணா அது தெரிஞ்சுடும் அதுல அப்போ இங்க வந்து இப்போ துருவனுடைய அம்மா துருவனுடைய அம்மா பேர் என்ன சுனிதி இன்னொரு ஒய்ஃப் பேர் ருச்சி சுருச்சி ஓகே ருச்சியில இருக்கிறவர் நல்ல ருச்சியுடையவர் சுருச்சி நல்ல நீதியுடையவர் சுனிதி ஓகே ஆனா அந்த ராஜா துருவம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட அவமானப்பட்ட உடனே அவன் அம்மா வந்து கைட் பண்ணுறா ஓகே அம்மா ரோல் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த அம்மா வந்து சரியாக மோட்டிவேட் பண்ணால் அந்த குழந்தை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துடும் ஓகே அதனால அம்மா அர்ஷர் இருக்கார் அர்ஷரோட அப்பா வந்து அவமானத்துலேயே செத்து போயிட்டாரு அரிஷர் பெரிய கவி ஓகே திருப்பி க போய் பேசணும்னு சொல்லி அவன் அம்மா வந்து ரெடி பண்ணுறா ரெடி பண்ணி மந்திரத்தில் சொல்லி அதை வந்து ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க அப்போ அம்மாவோட ஆசி இறைவனுடைய ஆசை மாதிரி ஓகே மகிதாசா ஐத்திரேயத்துக்கு விஷ்ணம் வரணும்னா அவ வந்து ஸ்பெஷலா பிரேயர் பண்ணிட்டா அம்மா அந்த பிரேயர் சேர்ந்து இவனை ரிஷி ஆக்கி இருக்கு முடிவு பண்ணிட்டான் முடியும் ஒரு பையனை சாம்ராஜ்யனா ஆக முடியும் ஒரு பையனை திருடனா கூட ஆக முடியும் சமத்து பொறுத்திருக்கிறது எப்படி நீ விளங்கவே மாட்டேன் உருப்பிடவே மாட்ட என்ன தொந்தரவு பண்ற பாரு நீ விளங்கவே மாட்ட பாரு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சொல்ற வார்த்தை வேற எங்கயோ பழிக்குதோ பழிக்கலையோ குழந்தை மாத்திரம் பளிக்கும் அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க அம்மாவோட வார்த்தை குழந்தைக்கு டைரெக்டா பலிக்கும் அதனால நீங்க என்ன உபத்திரம் பண்ணினா கூட குழந்தையை பார்த்து சொல்லக்கூடாது மைக்கை நாசமா போயிடுவே அப்படின்னு சொல்லு அது போடும் ஆத்திரம் வந்து எதாவது வேற ஏதாவது பார்த்து சொல்லும் குழந்தை பார்த்து சொல்லக்கூடாது அதனால ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும் அதனால நரேந்திர பெத்த ஒருத்தி யாருன்னா வந்து புவனேஸ்வரின் பேரு புவனேஸ்வரி வறந்த வாழ் மேலையும் கீழும் ஊதிப்பா சொம்பு தண்ணி ஊத்துவா படம் தண்ணி ஊத்துவான் அந்த குழந்த மேல அப்படிதான் அப்பதான் கொஞ்சம் நிற்கும் அப்படிங்களா இல்லைன்னா அங்க நிற்கும் அப்படி அதனால ஹைப்பர் ஆக்டிவ் இருந்தா நீங்க பயப்படவேண்டான் கிருஷ்ணர் ஹைப்பர் ஆக்டிவ் நரேந்திர ஹைப்பர் ஆக்டிவ் கிருஷ்ணா ஹைப்பர் ஆக்டிவ் ஓகே அப்பதான் கொஞ்சம் தில்லா இருக்கும் அதனால குழந்த அப்படியே அப்படிப்பட்ட குழந்தை தேவையில்லை அதுக்கும் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது அதனால குழந்தை வந்து எப்படி பிராணன் வாங்கிறது அப்படி சொல்லியிருப்பாங்க ஓட முடியல கேட்கிற கேள்விக்கு இந்த அம்மாவில பதில் கொடுக்கல கொடுக்கல அதனால அதெல்லாம் நம்ம இந்த ஐத்திரிய உபநிஷத்துல பார்க்க போறோம் ஓகே அதனால நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்துட்டோம் இப்போ அப்படின்னா இன்ன இதுல இருந்து என்ன சோ எந்த குளத்துல பிறந்து இருக்கணும்ன்றது இம்பார்ட்டன் இல்லை நீ எப்படி டெவலப் பண்ணிக்கிறேன் அதுவே ஐத்திரிய உபநிஷத்து சான்று அதுவும் பத்து உபநிஷத்து சங்கரனை செலக்ட் பண்ருக்காருன்னா அது சான்று அதனால வித்துரர் நந்தனார் திருப்பானாழ்வார் சுகர் இதெல்லாம் பெரிய ஆளம் ஆயிருக்காங்க ஓகே ஏன் இவர்கள் பெரியாளு பிரம்ம ஜானேன பிரம்மணா பிராமணா பிரம்ம ஜானேன பிராமணா யாருக்கு பிரம்ம ஜானம் கிடைக்கிறதோ அவனே பிராமணன் ஜன்மனா ஜாயத்தே சூத்ரகா கர்மனா சூத் சத்திரிய உச்சத்தே வேத பாடனே விபிரஸ்யாத் பிராமணோ பிராமணோ வேதனாத் சோ பிரம்மத்து தெரிஞ்சிருந்தவன் யாரோ அவனே பிரம்ம அதனால ஆச்சாரிய சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு சண்டாலோஸ்து சது துவஜோஸ்து குருஷாம் மணிஷா மம அவன் சண்டாலனா இருக்கட்டும் அல்லது எனி குளத்துல இருக்கட்டும் இல்ல கலிபோர்னியாவில் விதேசியா இருக்கட்டும் அவனுக்கு இந்த தத்துவம் யாருக்கு தெரியறதோ அவனே என்னுடைய குரு மம குரு அப்படின்னு சொல்றாரு மணிஷா மமனா என்னுடைய தீர்மானம் அப்படி சொல்றாரு அதனால இது இது வந்து ஐத்திரிய உபநிஷத்து சண்டாலனா இருக்கட்டும் அல்லது எந்த ஜாதி இருக்கட்டும் அவரு வந்து இந்த உபனிஷத்து ஆச்சாரியர் ரிஷி அதனால அவரு நமக்கு வந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஜாதி தடை கிடையாது இது வந்து வேத காலத்துல சொல்றதுதான் வேத காலம்ன்றது இதிகாச காலத்துக்கு முந்தினது ஓகே இதிகாச காலம் புராண காலத்துக்கு விஷயம் இருக்கிறது இதிகாச புராண வேதம் பாருங்க நம்ம இதிகாசம் ரொம்ப பழசு சொல்றோம் நம்முடைய சரித்திரத்தில் லேட்டஸ்ட் சரித்திரம் எதுனா இதிகாசம் புராணம் அதுக்கு பழசு அதை பழசு வேதம் ஓகே புராண காலத்தில் அவன் வந்து வேதம் தெரிஞ்சவன் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஹிஸ்ட்ரி நமக்கு அதனால ஐத்திரேய புரோக்தா உபனிஷத்து ஐத்திரேய உபனிஷத்து சேர்ந்தனால ஐத்திரிய இது இரண்டாவது பகுதியில நாலு ஆறு அத்தியாயத்துல அமைஞ்சிருக்கிற ஐத்திரேய உபநிஷத்து அதாவது ரிக்வேதத்தை சார்ந்தது ஐத்திரேய ஆரண்யத்தை இருக்கிறது அதுல 4 பகுதியில நாலு ஆறு வரைக்கும் நாலு அஞ்சு ஆறு அத்தியாயங்களை கொண்ட ஐத்திரேய உபநிஷத்து சரி இந்த உபனிஷத்துல மூன்று விதமான சாப்டர் இருக்கிறது அத்தியாயம் மூன்று அத்தியாயம் இருக்கிறது ஓகே சாப்டர் முதல் சாப்டர் வந்து மூணு செக்ஷன் இருக்கு மூணு பகுதியா இருக்கிறது முதல் அத்தியாயத்தில் அப்கோர்ஸ் பதினாலு மந்திரம் ஓகே மொத்தம் வந்து இருபத்தி மூணு மந்திரம் இருக்கிறது இது முதல் அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்கிறது ஆறு மந்திரம் இருக்கிறது மூணாவது அத்தியாயத்தில் து மூணு 3 ஒன்னு ஓகே 3 பிளஸ் 1 5 4 அஞ்சு நாலு மந்திரம் இருக்கிறது சரி இந்த மூணாவது அத்தியாயத்துல சேர்த்து இருபத்தி மூணு ஆறு மொத்த சேர்த்தா முப்பத்தி மந்திரம் நம்ம சேர்த்து படிக்க போறோம் முப்பத்தி மந்திரத்தை இங்க நம்ம தெரிஞ்சிக்கப் போறோம் 33 மூணு மந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பிரஜானம் பிரம்மா அந்த அவேர்னஸ் இருக்க அந்த பிரஜானம் தான் பிரம்மன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எதுவோ அது பிரம்மன் ஜீவாத்மா எது இருக்கிறதோ அதுவே பரமாத்மா பரமாத்மாவே ஜீவாத்மா தேர் போர் ஜீவாத்மா இஸ்வல் டு பரமாத்மா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறது ஓகே சரி அப்ப இந்த அத்தியாயம் என்ன சொல்ல போறது அத்வயம் இது வந்து சிருஷ்டி பிரகரணம் முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்றதுன்னா சிருஷ்டி பிரகரணம் சிருஷ்டி பிரகரணத்து மூலியமா அத்வய பிரம்மத்தை நிலைநாட்டப்படுகிறது சிருஷ்டினது ஹோல் யூனிவர்ஸ் எப்படி வந்தது அதை பத்தி சொல்லப்படுது நம்ம பார்த்து அனுபவிச்சு இதெல்லாம் எப்படி வந்தது இது கொஞ்சம் ஒரு தினுசா சொல்றது கவி நயத்துல சொல்றது ஓகே ஓடினார் பிடிச்சார் கடவுள் சொல்ல போறது ஓகே ஒரு கதை ஓட்டமா சொல்லப்படுறது ஓகே இதுல இதுல வந்து அத்வய பிரம்ம எப்படி நிலை நாட்டப்படுது அப்படின்னா டெக்னிக்கலா சொல்றதுன்னா அத்தியாரோப அபவாத நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தே சிஷியானாம் சுக போதார்த்தம் தத்வஜான் தத்வஜ கல்பித கிரமஹா ஓகே முண்டக்கத்துல சங்கரன் சொல்ற விவரம் என்ன சொல்றாரு அத்தியாரோப अपवाद நிஷ்பிரபஞ்சம் प्रपंचते சிஷியானாம் எதுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா சிஷியானாம் சுகபோதார்த்தம் தத்வக் கல்வித கிரமஹா என்ன இந்த ஒரு விஷயத்தை அது மேல ஏத்தி வச்சு டெலிபரட்டா அதுக்கப்புறம் அது இல்லைன்னு நீக்கப்படும் அதுதான் அத்தியாரோப அபவாதம் முதல்ல ஏத்தி வைப்போம் இது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்துரும் ஓகே சோ இந்த மேக்ஸ்ல போடும்போது இப்படி இப்படி ஒரு ஃபஸ்ட் இந்த பக்கத்தை ஒரு கணக்கு போடுவான் இல்லையா எக்ஸ் ஒய் வச்சு கணக்கு போடுறோம் இல்லையா எக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எக்ஸ் ஒயை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா அது போலதான் வேதாந்தமும் பண்றது ஓகே மேக்ஸ்ல பண்ற மாதிரி நம்ம பண்றது ஏன்னா நமக்கு புரிய வைக்கிறது வேதாந்தமும் உபனிஷத்தும் அது மாதிரி பண்ணிட்டு சரி அப்புறம் என்ன இதுல வந்து நம்ப முடியாத மாதிரி கதையெல்லாம் வரப்போறது அந்த கதையில இம்பார்டன் கிடையாது புரியுதுதா அது ஏன் வந்தது எப்படி இப்படி ஓடும் சாப்பாடு போய் ஓடுமா அப்படிலாம் கேட்கப்படாது ஓகே அதுக்குதான் இப்பவே நான் சொல்லி வச்சுட்டேன் ஓகே ஏன்னா டோட்டல் சிருஷ்டி மித்யா ஓகே மித்யா மித்யான் என்ன ட்ரீம் ஓகே ட்ரீம்னா என்ன ட்ரீம்ல எப்படி இருக்கும் எல்லாம் இருக்கும் கிளைடாஸ்கோப்பு மாதிரி இருக்கும் திரும்ப கிளேடாஸ்கோப்பு இப்படி பாத்தீங்கன்னா அதுல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும் உண்மையிலே இருக்கா இல்ல இல்ல என்ன அது தெரியாதா தெரியும் ஓகே இது உண்மை கிடையாது அப்படி சுட்டு இப்படி திருப்பி பாருங்க அதெல்லாம் நீங்க திருப்பி பார்த்தீங்களேன் பிரமிப்பா பார்த்தது உண்டு ஓகே இப்படி அப்புறம் நான் இப்படிலாம் திருப்பி பார்ப்பேன் இப்படி திருப்பி பார்க்கறது இப்படி இது உள்ள இப்படி இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமான விஷயம் அது அந்த குழந்தை பருவத்தில் குழந்தையா இருக்கணும் அதுதான் அப்பவே மெச்சூரிட்டி கஷ்டம் வந்து சரி போட்டோம் அதனால இந்த சிருஷ்டியே டோட்டல் சிருஷ்டிய மித்தியா அந்த ஓடிச்சு சொன்னா என்ன நின்று என்ன கடைசியா அது மித்தியான்னு சொல்ல போறது ஒரு விவசாயம் இருக்க போறதுல அது எப்படியோ சொல்றது அதனால ஒரு ஒரு உபநிஷத்து ஒரு ஒரு மாதிரி சொல்லும் உபநிஷத்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிற மாத்தி மாத்தி சொல்லல அது வந்து ட்ரீம் மாதிரி இருக்கிறது ட்ரீம் வந்து ஒரு நாள் ட்ரீம் ஒரு மாதிரி வரும் இன்னொரு நாள் ட்ரீம் வந்து பசுமாட்டுக்கு வந்து யானை தலை இருக்கும் வவஸ்தை இருக்காது ஓகே ஏன்னா யானையை தனியா பார்த்திருப்போம் பசுவை தனியா பார்த்திருப்போம் ரெண்டும் டீப்பா பார்த்திருப்போம் ரெண்டும் அங்க மேட்ச் ஆகிடும் அதனால அது ஒண்ணும் நமக்கு இருக்கு சரி இந்த இது வந்து அத்தியாயத்தில் உள்ள சாப்டர் சொன்னேன் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா ஒவ்வொரு அத்தியாயம் சொன்னா எவ்வளவு மந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னா இப்ப அத்தியாயத்தினுடைய ஒரு சாராம்சம் இருக்கேன் செகண்ட் அத்தியாயம் என்ன பண்றது ஜீவாவோட பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்றது சாப்டர் ஓகே மெட்டர்னிட்டி பத்தி பேச போறோம் எப்படி இருக்கிறது ஒரே திட்டா இருக்க ஓகே பேர் வந்தாங்க அங்க போனாங்க எல்லாம் வந்துருது அதெல்லாம் சொல்லப்படுறது ஓகே இது இது வந்து முதல் உபனிஷத்துல இது முதல் மந்திரத்தில் வந்து அபக்கிரமா இதுல என்ன சொல்லப்படுறது இந்த செகண்ட் சாப்டர்ல வந்து கர்ப்பிணிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்படுறது ஓகே இதுவாரு ஏன் அப்படி ஆரம்பிக்கிறதுனா இந்த காலத்துல உபநிஷத்து காலத்துல கர்ப்பிணி எல்லாம் கூட அப்படின்னா நடத்தும் லேடிஸ் எல்லாம் இதை உபநிஷத்தை படிச்சிருக்காங்கன்னு புரூஃப் அதுக்குதான் பயப்படலாம் தேவையில்லை இதெல்லாம் படிக்கூடாதா பெண்கள் படிக்கூடாது ஏ புராண காலத்துக்கு முந்தின காலத்திலேயே உபநிசம் இந்த மாதிரி அங்க உபன்யாசம் கோயில் நடக்கும் சகட்டு மேடிக்கு நடக்கும் எல்லா கோயிலையும் நடக்கும் அந்த மாதிரி சரி அப்புறம் என்ன இதுக்கு இதுக்கு அப்புறம் அதுல ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லப்படுது சிலதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு தத்துவ விசாரத்துக்கு வரப்போறது ஓகே சரி நெக்ஸ்ட் வந்து இந்த மூணாவது அத்தியாயத்தில் மூணாவது அத்தியாயம் செகண்ட் அத்தியாயம் வந்து மெட்டர்னிட்டி பத்தி சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி அதுல வந்து வேதாந்தத்தில் இருக்கிற அதாத்தோ பிரம்ம ஜிக்னாசா அந்த பிரம்மம்னா என்ன நான்னா யாரு அதை பத்தின்னு கேள்வி கேட்கப்படுறது ரெண்டாவது அத்தியாயத்தில் கேட்டுட்ட பிறகு சோ அந்த இந்த இது இருக்கு பாருங்க அந்த இந்த மனுஷனுடைய சிருஷ்டி எல்லாம் பேசுறது எதுக்குன்னா சம்சாரத்தை பத்தி பேசப்படுது நமக்கு தெரியாத சம்சாரமா உபநிஷத்து வேற ஏன் சொல்லணும் அப்படின்னா சங்கர் ஹெல்ப் பண்றது அது ஏன் சொல்றதுன்னா வைராகிய சித்தியர்த்தம் வைராகியத்தை சித்தி கொடுக்கிறதுக்காக சம்சாரத்தை பத்தி செகண்ட் அத்தியாயம் எலாபரேட்டா பேசப்படுது ஓகே சிருஷ்டியை பத்தி ஓகே மனுஷனுடைய பரிணாம வளர்ச்சி பத்தி சம்சாரத்தை பத்தி சொல்லப்படுது மூணாவது அத்தியாயம் ரொம்ப ரொம்ப சின்னது நாலு மந்திரம் ஓகே சோ இந்த நான்கு மந்திரத்துல ரொம்ப முக்கியமான நம்மளுடைய பிரபலமான சாம்பிள் வாக்கியம் மகா மந்திரம் வரப்போறது மகா வாக்கியம் வருது அது என்ன பிரஜானம் பிரம்மா பிரஜானம் பிரம்மா இந்த மூணாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய விசேஷமான விஷயம் சரி இது வந்து அத்தியாயத்தை பத்தின டீட்டெயில் படிச்சுட்டோம் அத்தியாயம் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கப்படுறது அத்தியாரோப அபவாதம் பண்ண ஓகே அத்தியாரோபத்தை பத்தி எலோபர்ட்ட சொல்லிட்டு ஓகே கடைசில ஒரு கிக் கொடுக்கும் உபரிஷத்து அபவாதம் ஓகே கிக் கொடுத்தோம் அது டபால் விழுந்துடும் ஓகே இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுறது செகண்ட் அத்தியாயத்தை வந்து சம்சார வர்ணனை மனுஷனுடைய சிருஷ்டி எப்படி பரிணாமல் இருக்கிறது அது வைராகிய வரத்துக்காக வருது மூணாவது வந்து அதனுடைய தாற்பயம் என்ன இருக்கிறது அதை பத்தி சொல்லப்படுறது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி சொல்லப்படுறது ஓகே சரி இது வந்து அத்தியாயத்தினோட செட்டப் இப்படி இருக்கிறது இப்ப அடுத்தது எண்ணி உபநிஷத்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் பிரேயர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா எந்த காரியம் பண்ணிடலாம் சும்மா ஒரு வந்து வண்டி ஓட்டுறதுன்னா கூட என்ன பண்ணுவான் இப்படி தொட்டு கும்பிடுவான் வேற உலகத்துல யாருமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியை ஓட்டும்போது இது பண்ண மாட்டாங்க தொட்டு கும்பிட்டுட்டு பண்ண மாட்டாங்க இல்லையா நீ ஸ்டவ் ஏற்றும்போது கூட இப்படி தொட்டு கும்பிட்டு பண்ணுவான் இல்லையா நம்மளுடைய கல்ச்சர் ஸோ அதனால எதுக்கு இந்த உபனிஷத்து சாந்தி பாட்டம் சாந்தி பாட்டா ஓகே சோ அந்த சாந்தி பாட்டம் நமக்கு திரிபித திரிபித்த பிரபி பிரதிபந்தம் நிவர்த்தி அர்த்தம் மூணு விதமான பந்தம் இருக்கிறது பிரதிபந்தம் இருக்கிறது தடைகள் இருக்கிறது நமக்கு மூணு விதமான தடைகள் இருக்கிறது அது என்ன தடைகள் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் ஆத்தியாத்மிகம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகே தெரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம் ஒண்ணு தெரியாது அது பிரதிபந்தம் வரும்போது தெரியாது அப்ப மாத்திரம் பழமின்டுவேன் ஓ இப்ப ஆதி தெய்வீகத்துல இருக்கு அப்படி சொல்லணும் டெக்னிக்கலா சொல்லணும் ஆதி பௌத்திகத்துல இருக்கிறது ஓகே ஆத்தியாத்மிகத்தில் இருக்கிறது விண்ணு விண்ணின் தலை வலிக்கிறது கிளாஸ் கேட்கும்போது எப்படி இருக்கிறது ஓ நான் வந்து அத்தி இருக்கேன் பிரதிபந்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ி பண்றதுதான் முக்கியமான வேலை ஒவ்வொரு உபனிஷத்து ஒரு ஒரு பூர்ணமதா பூர்ணவேதா சாமவேதத்தில் வந்து இருக்கிறது அதர்வன வேதத்தில் வந்து பத்ரங்கர்ணே தேவாக இப்ப புரிஞ்சுதான் பஞ்ச சாந்தி பாட்ட இம்பார்ட்டண்ட் ஓகே நம்ம அடுத்த வகுப்புல இருந்து பஞ்ச சாந்தி பாட்டை பாடிவோம் ஓகே இந்த பஞ்ச சாந்தி பாட்டு குறைஞ்ச பட்சம் மனுஷன் ஞாபகம் பிரம்மசூத்திரம் போகும்போது சாந்தி பாட்டுக்கு போயிடுவோம் அதுல இருந்து தெரிஞ்சது இப்ப வந்து பாதி தாண்டிட்டோம் இதுல ஒரு சந்தோஷமும் துக்கமும் இருக்கிறது பாதி கணர் தாண்டப்படாது விழுந்துருவோம் புரியுது அதனால எப்பேற்பட்டாவது காளி கோபுரம் ஏறிட்டோம்னா இறங்க முடியாது மீதி கோபுரத்தை ஏறி பெருமாளை தரிசித்து தான் ஆகணும் அதனால நான் இப்படி ரிட்டர்ன் வந்துடுறேன் வர முடியாது அங்க நாங்க கைலாச பருவத்தை இப்படி பிரக்கிரமா வந்துடுறேன் இப்படி வந்துட்டோன்னா ரெண்டாவது நாள் வந்தேன் நான் இப்படியே இப்படியே ரிட்டர்ன் போவேன்னா இப்படி போனா ஒன் தேர்ட் தான் பாக்கி அப்படி போனா டூ தேர்ட் பாக்கி எதுல போறேன் அப்ப பறிக்கிரமா சுத்துறேன் புரியுடுதா அதனால வேற வழி கிடையாது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் எங்க கூப்பிட்டாலும் நீங்க வந்த ஆகணும் ஏன்னா இப்ப பாதி பாதி விஷயத்துக்கு வந்துட்டோம்ல அதனால இப்ப தப்பிக்கவும் முடியாது அப்படி ஆயிடுத்து ஓகே அப்ப பஞ்சாந்தி பாட்டை தினசரி உங்களுடைய பூஜையில சொன்னா கூட இது நல்லது ஓகே இந்த பஞ்ச அட்லீஸ்ட் ஒரு நீங்க அங்கிருந்து நாங்க வரும்போது இந்த காதல் கேட்டுக்கோம் ரித்தமா இருக்கும் அதனால யாராவது புதுசா வந்து கடக அஞ்சு சாந்தி பாட்டு படிச்சிடும் என்ன சமஸ்கிருத புலி நினைச்சுட்டு போட்டுமே அதோட நிறுத்திக்கணும் அப்படி அதனால சோ இந்த சாந்தி பாட்டை வந்து இந்த ரெண்டு காரணத்துக்காக சாந்தி பாட்டு இருக்குது ஒண்ணு வந்து திரிவித பிரதிபந்தம் நிவர்த்தியர்த்தம் நம்பர் ஒன் ஓகே திரிவித பிரதிபந்தம் நிவர்த்தியர்த்தம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆத்மான யோகியதா பிராப்தையே ஆத்மஜான யோகியதா பிராப்தையே ஒண்ணு வந்து தடையெல்லாம் நீங்கிறதுக்காக சொல்றோம் ரெண்டாவது இந்த ஆத்ம எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு எனக்கு வரத்துக்காக சொல்லணும் அப்ப இந்த ஆன்மீக பயணத்துல நாம தொடர்ந்து செல்றதுக்கும் அதுல வந்து வெற்றி அடையிறதுக்கும் நமக்கு இந்த வலிமை கொடுக்கிறதுக்கு ஈஸ்வர குரு நமக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னா ஓம் ஆப்யாத்து மமாங்கானி ஸ்திரைகி அங்கைகி மே விசர்சனம் ஜிக்வா மே மதுமத்தமா இப்படி இது வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வரும் என்னுடைய வாக்கு சுத்தமா இருக்கணும் என்னுடைய சரீரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே என்னுடைய புத்தி எப்படி இருக்கணும் ஒரு தடவை கேட்டா ஒரு தடவை கேட்டா அது உள்ளரையே இருக்கணும் செகண்ட் டைம் வாயில சொல்லணும் எப்பவுமே புதுசாவே கேட்டுக்கூடாது நீங்க எப்ப சொன்னாலும் புதுசாவே இருக்கு பாருங்களேன் அப்படின்னு அப்போ கேட்கறது வந்து மனசுல பதினும் பதிஞ்சதை வந்து வாயில சொல்லணும் அதுக்கு பேரு மேதா சக்தின்னு பேரு ஓகே சோ தாரணா சக்தி இருக்கணும் சஸ்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் திருப்பி ரிப்பீட் பண்ணணும் இந்த மூணும் சேர்ந்தது மேதா சக்தின் பேரு அதுக்காக நான் சொல்றது நமக்கு வந்து நான் யோகியதா இல்லை என்கிட்ட நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் அதனால இப்ப என்ன சொல்றோம்னா இங்க வாக்கு தபச பத்தி சொல்றது ஓகே அதனால அந்த கரணம் அந்த கரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்திரியங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உடல் உறுப்புகள் இருக்கணும் மேதா சக்தி வேணும் ஓகே வாக்கு நம்முடைய சக்தி இருக்கணும் வாக்கு தபஸ் இருக்கணும் அப்ப இங்க பிரார்த்தனை நம்ம சாந்தி பாட்டை என்ன எடுத்துட்டு இருக்கோம் சோ எடுத்த உடனே என்ன வருது இதுல ஓம் வாங் மனசி பிரதிஷ்டிதான் ஓகே சோ ஓம் வாங் மனசி பிரதிஷ்டிதா அப்படி சொல்றது பத்தி நமக்கு சொல்லணும் வாய் சுத்தம் மனசு சுத்தம் வேணும்னு சொல்லுவாங்க ஓகே வாய் சுத்தம் வேணும் மனசு சுத்தம் வேணும் பல்லு சுத்தம் பண்ணிடுவோம் அநேகமா எல்லாரும் பல்லு சுத்தம் பண்ணிடும் அப்ப கூட ரூட் கேனால் எல்லாரும் டென் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கா அது ஏன் போய் எல்லாரும் கொடுத்துருக்காங்க இப்ப லேட்டஸ்டா எல்லாரும் வந்து ரூட் கேனால் தானே கேனலா கரெக்டா அப்புறம் முப்பத்தி ரெண்டு பள்ளி இன்ட்டு தௌசண்ட் ருபீஸ் நீ சிரிச்சா முப்பத்தி ரெண்டு பள்ளி இன்ட்டு தௌசண்ட் ருபீஸ் பல்லு சுத்தம் போயிருக்குன்னு அர்த்தம் ஏன் மனசு சுத்தம் போயிடுச்சு வாக்கு சுத்தம் போயிடுச்சு பல்லு சுத்தம் போயிட்டு இருக்கிறது பல்லு சுத்தம் பண்ணணும் இல்லையா பல்லு சுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும் அதான் ப்ராப்ளம் தேய்க்கிறோம் இல்லையா தேச்சு ராத்திரி பகலும் எல்லா பக்கமும் தேய்ச்சி இனாமலே போயிடுறது ஓகே பராமரிப்பு சரியில்லை இந்த பராமரிப்பு மெயின்டைன் பண்றது ப்ராப்ளமே நம்ம ஊர்ல ஓகே சிருஷ்டி ஈஸியா இருக்கும் டிஸ்மாலிஷ் பண்றது ஈஸியா இருக்கும் இந்த மெயின்டெயின் பண்றது கஷ்டம் பல்ல மெயின் அதனாலே பல்ல மெயின்டைன் பண்ணு கண்ணை மெயின்டெயின் பண்ணு சொல்லுவாங்க அப்பப்ப வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்ப வாய் சுத்தம் மன சுத்தம் ரொம்ப முக்கியம் அது எஸ்பெஷலி எல்லாருக்கும் சுத்தமா இருக்கணும் வேதாந்தக்கு வாக்கு சுத்தமோ மனசு சுத்தமோ இருக்கணும் இது ரெண்டும் ஒர்க் இல்லைன்னா இவனுக்கு வேதாந்த வார்த்தை ஒர்க் அவுட் ஆகாது இல்ல ப்ராப்ளம் என்னன்னா வேதாந்த சப்ஜெக்ட் யுவார் த பிரம்மன் சொல்றது நீ தான் த புல்னஸ் அப்படி சொல்றது அர்த்தமாகணும்னா நிறைய வேலி போட்டிருக்கு அதெல்லாம் பாஸ் பண்ணணும் எல்லாத்தையும் பாஸ் பண்ண தான் இந்த விஷயம் கிடைக்கும் நமக்கு சரி அப்போ எல்லாருக்கும் முக்கியம் ஆனா வேதாந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா இதுல நமக்கு ரெண்டும் அதிகமா பயன்படுத்துறது வாக்கு மனசு வாக்கு மனசு அதிகமா பயன்படுத்துறோம் ஓகே சோ அப்ப சுவாத்தியாயம் பண்றதுக்கு மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறது சுவாத்தியாயம் சுவாத்தியம் இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க படிக்கிறதுக்கு மனசு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் ஓகே போற போக்கில் வந்து நம்ம இங்க இருக்கிறதுல பிரச்சனை இல்லை இப்ப கொஞ்சம் இங்கயும் பண்ணிப்போம் அது வேற விஷயம் ரூம் வந்து ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோ மனஸ்தாபம் ஆயிடுச்சு ரெண்டு தான் ரெண்டு பேர் தான் சில ரூம்ல நாலு பேர் இருக்கீங்களா சில ரூம்ல வந்து ரெண்டு பேர் இருக்கீங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள மனசு ஸ்தாபம் வந்துரும் நாலு பேருனா அதிகமா மனஸ்தாபம் வரும் சிங்கிள் ரூம் நீனே மனஸ்தாபம் ரிவைஸ் பண்ணிப்பான் நம்மளை மாதிரி சாமர்த்தியசாலி உலகத்துல யாருமே அதனால மனஸ்தாபம் அங்க சண்டை கெண்ட போட்ட சண்டை போட முடியாது இங்க வேற எது சொல்லிட்டுமா அதனால சண்டை போட முடியாது வீடு மாதிரி கத்த முடியாது இது ஒரு ப்ராப்ளம் ஓகே அந்த மனசோட இங்க வந்து உட்காந்து வச்சுங்க ஐத்திரேய மகரிஷி அது ஓடி இருக்கும் அந்த சுருத்தி ஒண்ணு போடுவா பாட்டை பாடும்போது இப்படி ஒண்ணு போடுவா ஒருத்தி போட்டு இருந்தான் இன்னொருத்தி வந்தா டபால ரெண்டும் பாடலு ஒரே மாதிரி தானே சுருத்தி பேட்டி யார் அவ போட்டதே பாடுறது அங்க வந்து நான் போடுறது நான் கொண்டு வந்து இவன் போடுறது அதை புடிங்க சொருங்கனா பாரு ரெண்டு பேர் பாடலா விசேஷம் நான் ரெண்டும் இப்படி பாத்துருக்கேன் பாத்துட்டு சரி பாடு இல்ல டக்குன்னு கவனிச்சா தான் புரியும்னால புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஓகே சில பேருக்கு புரியும் அதனால சுவாத்தியாய மனசு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனசு வந்து இதய வீணை தூங்கும் பொழுது பாட முடியுமா கேட்க முடியுமா இல்ல தூங்கத்தான் முடியுமா இல்லையா தூங்கிறது கூட மனசு வந்து ஒரு ஒரு உற்சாகம் இருக்கணும் இல்லன்னா தூக்கம் வராது இல்ல காது சரியா இருந்து குரு சாஸ்திரம் இருந்து மனசு மாத்திர கோளாறு மனசு கோளாறு கோளாறு கோளாறு நான் ஒரு பிளைட்ல போனேன் என்ன போல அது இன்ஜின் கோளாறு சார் அப்படின்னா போகல டெக்னிக்கல் என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இந்த ஏர்போர்ட்ல வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இன்ஜின் கோளாறு இப்போ இவங்க ஏன் கிளாஸ் மனசு பாதிச்சு மனசு வந்து தகராறு அகங்காரம் நாலு சேர்ந்தா அந்த காரணம் அப்ப நாலு விஷயமும் சரியா இருக்கணும் அந்த காரணம் சரியா இருந்தாதான் கிளாஸ் ரூம்ல கிளாஸ் கேட்கறது புரியறதுக்கு நடக்கும் ஓகே அதனால சோ வெரி வெரி இம்பார்ட்டன் மென்டல் அவேர்னஸ் நமக்கு சிரவணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ஏன்னா இது வந்து டிபிகல்ட் சப்ஜெக்ட் நம்ம புத்தி பயன்படுத்த வேண்டிய சப்ஜெக்ட் அப்ப மைண்ட் வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட் மனசு ஒரு இம்பார்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு போயிடுச்சு ஆனா நம்ம மைண்ட் எப்படி இருக்கிறது எமோஷனல் மைண்ட் இல்லையா நமக்கு கில்ட் இருக்கு ஆன்சைட்டி இருக்குது ஒரிசி இருக்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது சோ many things நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இல்லையா ஆல் எமோஷனல் ஹைட் ஆஃப் திக் அந்த இன்டென்சிவ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு எமோஷனல் இருக்கும் அந்த எமோஷனல் மைண்ட் இங்க வேதாந்தத்துக்கு உதவாது கிளியரா மைண்ட் வச்சுன்னு உட்காந்தாலே ப்ராப்ளம் ஓகே இதுல வேற ஆல் எமோஷனல் நமக்கு இருந்ததுன்னா அந்த அந்த அந்த விற்பி இருக்க நம்மளை வந்து படாத பாடுபடுத்தும் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு விஷயம் வேண்டாம் சொல்றதே திருப்பி சொல்லுங்க போச்சு அது வந்து ஆச்சாரியன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு ஆச்சாரியோட அதனால பராசக்தி கிட்ட கேக்குறான் தெளிந்த தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னா தெளிந்த நல் அறிவு இது பராசக்தி கிட்ட கேட்கிறான் இப்படிதான் கேட்கணும் சுவாமி கிட்ட போய் கேட்கணும் அறிவு மாத்திரம் இப்ப தயானந்தி சொன்ன இருக்கும் சரஸ்வதி இருக்காது எல்லாம் ஒன்னும் கிடையாதுல போய் உட்காந்தீங்கன்னா உட்காந்தா போறோம் அறிவு தேவைப்படுறது பண்றது அதனால இதுக்கு நாம கர்ம காண்டத்துக்கு மாதிரி இங்க வர முடியாது இன்டலக்ட் அவைலபிளா இருக்கணும் அதனால அங்க என்ன பண்ணலாம் இந்திராய ஸ்வகா அக்னியா அப்படி சொன்னா போறோம் ஓகே அப்படி சொன்னா இங்க அங்க தர்க்கம் கிடையாது மீமாசம் கிடையாது ஒன்னும் கிடையாது உபாசனே லாஜிக்கெல்லாம் கிடையாது உபாசனில் போய் மெடிடேஷன் லாஜிக்கல் சும்மா விஜுவலைஸ் பண்ணும் இல்லாட்டி சாலிகிராம் வச்சுட்டு விஷ்ணு வச்சுட்டு இது சாலிகிராமா பண்ணிட்டு இருக்கு இது இப்படி கும்பிட்டு போறோம் அப்போ சோ இது வரணும்னா நமக்கு என்ன வருது சூட்ச புத்தி தேவைப்படும் நமக்கு வந்து திருஷ்ய தேது இது வந்து இது ரொம்ப கூர்மையா இருக்கிறதுனால வள்ளுவர் வார்த்தையில சொன்னா வாலறிவு நுண்ணறிவு அப்ப புத்தி நமக்கு ஸ்தூல புத்தி இருக்கிறது ஸ்தூல புத்தி லௌகிக்கத்துக்கு வேண்டிய ஸ்தூல புத்தி இருக்குது அதுலேயே தகரா இருக்கும்போது சூட்சம புத்தி நமக்கு கூர்மையான புத்தி வேணும் ஓகே கூர்மையான புத்தின்னா என்ன தூய்மையான மனசோட சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கூர்மையான புத்தி அது வந்தாதான் நமக்கு இது கேட்கணும் அப்ப கற்க கேட்க விசாரிக்க இங்க வரணும் இது விசாரிக்கிறது அனலைசஸ் பண்றது ஓகே அதனால நம்ம எல்லாம் வந்து ரியாலிட்டி பீப்புள் the the people people people are not believe people. You are the reality people. Thinking தெரியுமா people. உ okay. அது என்ன பண்ணுவான் அந்த அந்த இது இருக்க அந்த கொம்பு இருக்க அது வந்து இந்த மூங்கில் கொம்பு திரும்பவும் கொடுக்கும் மூங்கில் அது சில சமயம் அப்படியே வச்சிருந்தா நடுவில் வந்து பூச்சரிச்சு அந்த இது உதிரி உதிரியா கொட்டும் அந்த ஒரு கொம்பு கொடுத்து போடா போய் தாண்ட அப்படின்னா அப்படி வச்சு அவன் மேல போகும்போது இது படக்கன்னு உடஞ்சதுன்னா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இல்லையா அப்ப அந்த போல் வால்ட்டு எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருந்து அதை குத்தி அதை பை பெண்ட் ஆகும் பத்திரிக்க அது பெண்ட் ஆயிட்டு என்ன பண்ணுவான் இவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணிச்ச அதையும் அந்த பக்கம் தூக்கிட்டு போடுவான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ண பூர்ணஸ்ய பூர்ணமதா பூர்ணமேவா வசிஷத்தை ஓம் சாந்தி शांति ही शाति हरिव श्रीगुभ्यो नम हरी ही वो